வணக்கம் தினமரத்துலிக்காக சென்னையிலிருந்து உங்கள் அன்பு அலுமேலு மூக்கடைப்பை என்னன்னு பாப்போம் வாங்க அகத்தி சாராக்கி ஓரிரு சுட்டுக்கள் மூக்குல விட்டு வந்தாலே மூக்கிலுள்ள அழற்சி நீங்கி சுவாச பாதை சீராகும் அதனால மூக்கடைப்பு தலைவலி தலைபாரம் தும்மல் இவை அனைத்துமே நீங்கிவிடும் என்ன நேயர்களே உங்களுக்கு இந்த துலி புடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளே மீண்டும் சந்திப்போம்